வணக்கம் டிசம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினை பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பாலுமே நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு தற்காலிகமாக அமெரிக்கா எட்டு நாடுகளுக்கு விதிவிலக்கு அளித்துள்ளது இரண்டு இந்திய தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் ஏழாம் தினம் அனுசரிக்கப்படுகிறது 3. T20's டுவெண்டி சர்வதேச கிரிக்கெட்டில் நாலு சதங்களை அடித்த முதல் கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா 4. சரணடைவதற்கு உடன் படிக்கை அணுசக்தி மற்றும் விசா தள்ளுபடி ஆகிய துறைகளில் இந்தியாவிடம் ஒப்பந்தம் செய்த நாடு மலாவி ஐந்து தென்கொரியா விளையாட்டு ஒத்துழைப்புக்காக இந்தியாவிடம் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் 1- உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் எந்த மாவட்டத்தை அயோத்தியா என்று பெயரிட்டார் இரண்டு எந்த சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் பாரத் ரத்தன் அடல் பிஹாரி வாஜ்பாய் சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் என பெயர் மாற்றப்பட்டது மூன்று தொழில்நுட்பம் சார்ந்த மோபஸ் சேவை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது நான்கு மும்பையில் வெளியிடப்பட்ட நோட்ஸ் ஆஃப் அ ட்ரீம் த ஆத்தரைஸ்ட் பயோகிரபி ஆஃப் ஏ ஆர் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் ஐந்து யுத்தம் மற்றும் ஆயுதம் சம்பந்தப்பட்ட சூழலில் சுற்றுப்புற சூழலை சுரண்டுவதற்கான சர்வதேச தினம் எது நன்றி